வித்யா ததாதினயம் வினயாத் தி பாதாம் ஸ்லோகம் ரொம்ப நாளாக நாம படிச்சிருக்கிற ஸ்லோகம் படிக்க படிக்க பணிவு வேண்டும் பணிவிருந்தால்தான் பெரியோர்கள் நமக்கு உபதேசிக்கிறார்கள் நன்கு உபதேசம் பெற்றால் தனம் பணத்தை சம்பாதிக்கலாம் பணம் சேர சேர தர்ம காரியங்களில் ஈடுபடலாம் தர்மத்தை செய்ய செய்ய சுகம் கிடைக்கும் திருப்தி கிடைக்கும் சாந்தி ஏற்படும் அப்ப எல்லாத்துக்கும் முதல்ல வித்யை நன்கு பிரம்மத்தை பற்றி அறிதல் ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளுதல் இது ஏற்பட்டால்தான் நமக்கு பணிவே ஏற்படும் ஆனால் எத்தனையோ கற்று இருந்தாலும் திருத்தராஷ்டனுக்கு அது இல்லாமல் போயிற்று மனம் சஞ்சலித்தது விதுரனை அழைத்தான் தூக்கம் வராமல் தவிக்கிறேன் காரணம் புரியவில்லை என்று கேட்க இன்ன்தானே தூக்கம் வராமல் தவிப்பார்கள் நீ அவர்களுக்குள் இருக்கிறாயா காமத்துக்கு வசப்பட்டவனோ பொருளை பறி கொடுத்துவனோ அல்லது திருடனோ இப்படி இருக்கிறவள்தானே தூக்கம் வராமல் தவிப்பார்கள் நீ என்ன செய்தாய் ஓ புறத்தியாருடைய சொத்தை உன்னதுன்னு ஆக்கிக் கொள்ள பார்க்கிறாய் நியாயத்தை மறந்தாய் தர்மத்தை மீறி நடக்கிறாய் பிள்ளை பாசன் கண்ண மரட்டபடியால் தம்பி பிள்ளைகளுக்கு தீங்கிழக்கை பார்க்கிறாய் உனக்கு தூக்கம் வராது என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் விதுவத் அதை மறைமுகமா சுத்தி வளர்ச்சி திருத்தரா புரியவை கிணங்கிறதுக்காக திருத்தரா தர்மத்தை கூறுன்னு என்னை கேட்டாய் நான் அறிந்த தர்மங்களை எல்லாம் சொல்லுகிறேன் சேர்த்து சொல்லுகிறேன் நீதான் சீர்தூட்சி பார்த்து தர்மத்தை பற்ற வேணும் விட வேண்டும் இதுதான் கிருத்திய அகிருத்திய விவேகம்னு சொல்லுவார்கள் என்னது செய்யத்தக்கது என்னது செய்ய தகாதது என்று பிரித்துணர வேண்டும் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் இரண்டாவது பாசரத்திலே வையட்டு வாழ்வீர்கள் நாமும் நம் செய்யும் திருச்சகல் கேளீரோ நாங்கள் மார்கழி மாண்பு நோன்பு நோக்கப் போகிறோம் குழந்தைகளே இடைப்பெண்களே இப்ப இந்த மாதம் முழுக்க என்னென்ன பண்ணணும் இந்த மாதம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு இதைத்தான் செய்வன செய்ய தகாதன இது பிரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப வித திருத்ராக்கனுக்கு சொல்றதே நீ மெட்ட படித்திருக்கிறாய் பெரும் பணக்காரனாக இருக்கிறாய் அரசனாக இருக்கிறாய் ஆனால் இது மூன்றும் உனக்கு என்ன கொடுத்திருக்க வேண்டுமோ அந்த பண்பு உன்னிடத்தில் இல்லாமல் போயிற்று என்ன அடுத்த ஸ்லோகத்தால சொல்லப்போறார் நமக்கு நேற்றை வரைக்கும் புத்திமான்களுக்கு இலக்கணம் பார்த்தோம் அதே போல புத்தி இல்லாதவா முட்டாள்களுக்கு இருக்கிற இலக்கணமும் பார்த்தோம் இப்ப சொல்லப்படுது பண்டித்தர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து நாம் என்ன கற்றுக்கொண்டு நடக்க வரும் என்ன சொல்லுகிறார் அர்த்த மகாந்த வித்யாம் ஐஸ்வர்யேவா விசரத் அசமுன்னத்த யாரொரு தன் ஆடம்பரமாக தலனு செருக்கு தெரியாமல் இருக்கிறானோ அசமுன்னு அகங்கரிக்கவில்லை செருக்கில்லை அதனால பட்டாசோப்பம் யாருக்கு இல்லை நிஜமாக ஒருத்தருக்கு படிப்பே இல்லை அவருக்கு ஒன்றும் பணமே இல்லை அவருக்கு தெரிய உத்தியோகமே இல்லை அப்ப ஆடம்பரமா இருக்க முடியாது அப்ப நிச்சயமா தான் தாங்கத்தை தலையணுமிருந்து நடந்துட முடியாது இதெல்லாம் புரியுது ஆனா யார் படிப்பு இருக்கோ ஆரோத்தருக்கு பணம் இருக்கோ யாரிடத்துல அழகு இருக்கோ யாரிடத்துல பதவி இருக்கோ இருந்தவன் இதை போல பண்ண மாட்டான்னா அது இருந்தும் அசமுன்னா அதனால யார் ஒவ்வொன்னு ஒருத்தன் தலையை விரித்து ஆடவில்லையோ அவனைத்தான் பண்டிதன் சொல்ல வேண்டும் அப்ப பண்டிதன் படித்திருக்க வேண்டும் படித்தவர்கள் அத்தனை பேரும் பணக்காரர்களா இருக்கணுங்கிற தேவை கிடையாது ஒருவாள் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க பணக்காரர்களா அழகா இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே ஒருவாழ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவ பெரிய பதவியில் இருக்கணுங்கிற தேவையில்லை இருக்காள்னு வச்சுக்கோங்க இந்த நாலு ஒரு மனுஷன் இடத்துல சேர்ந்து விட்டா என்னாகும் ஆனா சாஸ்திர என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் பாண்டித்தன் நிர்வித்த பால்யன திஸ்தாசேது சிறந்த இருந்தால் அவன் தன் பாண்டித்த மரச்சு விடுவனா ஒரு பாலனை போலே ஒரு சிறுவனை போல அங்கங்க போகிறார் ரொம்ப பெரிய படிச்சவாள் இருக்கலாம் ரிஷிகள் இருக்கலாம் பெரிய பெரிய யோகிகள் இருக்கலாம் அவளை பார்த்துங்க கொஞ்சம் சோறு குடுத்தமா திருப்தியா வாங்கிப்பான் முகம் மலர்ந்து சாப்பிடுவா சாப்பிட்டுட்டா நன்றி தண்ணீரோட பார்த்துட்டு புறத்து போடுவா அதுக்கு மேல அவளுக்கு பேச தெரியாது ஒண்ணு பண்ண தெரியாது ஏதோ ஒண்ணு நம்ம உலக விஷயமா வாழ்க்கை ரொம்ப பெரிய வாழ்க்கை சாந்தோர்கள்ட்ட பேச போறோம்னு வச்சுக்கோ எங்களுக்கு இதெல்லாம் புரியவே இல்லையே நீங்க என்ன சொல்றீர் நாம குடும்பத்துல இருக்கிற சண்டை பூசல் பேரு என்னனமோ உறவு எல்லாத்தையும் வாழ்க்கை சொல்ல பார்ப்போம் எங்கேயோ அவ விரிச்சு பார்த்துட்டு காப்பல் இருப்பா ஏன்னா நாங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டே இருக்கோம் நீங்க பாட்டுக்கு எதுவும் நினைச்சிருக்கீங்களா நீ சொன்னது எதுவுமே என் புத்தில ஏறவே இல்லைவா நமக்கு கோபமா இருக்கும் இத்தனை நாளை நான் எவ்வளவு உறவுக்கார கண்டையை பத்தி சொல்லிட்டு உங்க புத்தியில ஏறலையான்னா எனக்கு அது தேவைன்னே தோணலை போ அப்ப புத்தி இல்லைன்னு வாழ்க்கமா எதை புத்தியில போட்டுக்க வேண்டாமோ அதை அவ போட்டுக் கொள்வதாகவே இல்லை நம்ம புத்தி எத்தனையோ விஷயங்களை கிரகிக்கும் நம்ம மனசுல எத்தனைய வேணா போட்டு அடைக்கலாம் ஆனா தேவையில்லாத அழுத்த போட்டு அடைக்கலாமா அதனாலதான் பண்டிதர்கள் எல்லாம் தாங்கள் ரொம்ப படிச்சவாங்கறதே மறந்து போயிட்டா தாங்களுக்கு நல்ல அறிவு இருக்கிறது பதவி இருக்கு யோக பலத்தால என்னத்தவனா நடத்த முடியும் அப்படிங்கறதே மறந்து போயிட்டு என்ன பெருமை இருந்தாலும் ஒரு சிறுவனகெல்லாம் காட்டிக்கொள்ளுவா மான அவமானமே சிறுவர்களுக்கு இருக்காள் இன்னைக்கு ரெண்டு பேரும் விளையாடுண்டே தெரிஞ்சா சண்டை போட்டுப்பா ரெண்டு குழந்தைகள் சண்டை போட்டுக்கிறதுக்கு பரிஞ்சு போய் பெற்றோர்கள் நாம ரெண்டு பேரும் ரெண்டு குடும்பத்துல சண்டை போட்டோம்னு வச்சுக்கோ நாளைக்கு நாளனைக்கும் நாம சண்டை போண்டே இருப்போம் ஆனா அதுகள் மறுநாளே பந்த எடுத்து கிரிக்கெட் பேட்டை எடுத்து ஒண்ணுக்கு ஒன்னு தோல்ல கை போட்டோம் அவம்பரத்து போடுவான் நாம ரெண்டு பேரும் பக்கத்து விட்டுக்காரா சண்டை போண்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான் சிறுவர்கள் எப்போதும் மான அவமானம் பாக்குறது கொஞ்சம் கிடைச்சாலும் அதை கொண்டு சந்தோஷப்பட்டு விடுவார்கள் பண்டிதன் அப்படித்தான் இருக்க வேண்டும் தன் பாண்டித்யத்தை காட்டி கொள்ள கூடாது பாண்டித்யன் நல்ல படிப்பு தன்மையை மறைத்து கொண்டு பண்பாளனாய் எளிமையோடு இருக்கிறான் ஏன் எத்தனையோ மகான்கள் எல்லாம் ஒரு வேஷ்டி தான் மேல் துண்டு தான் கீழ்த்துண்டோட இருந்தவா கூட உண்டு அப்போ அந்த ஒரே ஒரு துண்டு தான் இருக்காள்னா ஒன்று யோசிச்சு பாருங்க மகான்கள் ரிஷிகள் சந்நியாசிகள் ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்திலே பல பேர் லோக்கத்தில் படித்தவா விஐபிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் சொல்றோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் சொல்லுவோம் ஆனால் பெரியோர்கள் எதை அப்படி சொல்றாருன்னா நான் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருக்கு உலகத்துல வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அதனால அவருக்கு கார் பார்க்கிங்லேருந்து தனி அவருக்கு செக்யூரிட்டிலேருந்து தனி அவருக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து தனி ஆனால் நாம் இருக்க வேண்டியது வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனா பகவானுக்கு அதற்கான கீதையில சொந்தார் எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கணும் அத்தியமகம் சசம பிரியா சில பேர் இடத்துல எனக்கு பிரீதியே கிடையாது அன்பே இல்லை சிலரிடத்துல அன்பு இருக்கு சிலரிடத்துல அதிகமான அன்பு இருக்கு சிலர் இல்லாட்டா அர்ஜுனா அப்ப பகவானுடைய உள்ளத்துக்கு நாம விவிஐபியா இருக்கணும் மற்ற இடத்துல இப்ப நம்ம விஐபிஐபியா இருந்தா இந்த லோகத்துக்கு வேணா நல்லா இருக்குமே சவர அவர் உள்ளத்துக்கு அது ஏற்கவே போறது கிடையாது என்ன வேண நான் எத்தனை படிச்சிருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் பதவியில் இருந்தாலும் இதனால இந்த லோகத்துல ஒரு பிரயோஜனம் இல்லை பெருமான் திரு உள்ளத்தில் இடம் பிடித்தேனா ஆகி இல்லேன்னு விட்டா நமக்கு எவ்வளவு ஆபத்தோ என்ன பயன் இருக்காலும் இல்லையோ அதனால படிப்பு எழுத்து வேகையும் அவர்கள் வெளியிட்டுக் கொள்வதே இல்லை ஒரு சிறுவன் போல இருந்து பெருமாளுடைய திருவடிகளை பற்றி கொண்டு அது கடைசுருமானு பார்க்கிறார்கள் அர்த்தம் மகாந்தம் ஆசாத்யம் நல்ல பணம் பெற்றவனாக இருந்தாலும் வித்யாம் ஐஸ்வர்யமேபவார் நல்ல ஐஸ்வர்யன் செல்வ செழிப்பு வித்யை படிப்பு இத்தனை பெற்றவனாக இருந்தாலும் விசாரதி அசமுன்னத்தார் யார் அதனால செருக்காமல் நடக்கிறானோ அவனைத்தான் பண்டிதன்னு கூறுகிறோம் கூறத்தாழ்வானிதற்கு இலக்கணமாக திகழ்ந்தார் மொழியைக் கடக்கும் பெரும் புகழாம் வஜமுக்குறும்பாம் குழியக் கடத்தூடியுகல் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாகும் வருத்தமன்னே பெரும் பணக்காரர் கூறங்கிற சிறு கிராமத்தில் அவதரித்தவர் ஸ்ரீபக்ஷ சின்ன நிஷ்ரேட்ச நமவுக்தி அதிமஹி யதுக்தயே யாந்தி மங்களசூத்ரதாம் என் இவரை பத்தி ஸ்லோகம் மொழியைக் பெரும் புகழ் நம்ம பேசி அவருடைய புகழை சுருட முடியாதான் நம்முடைய பேச்சுக்கு அப்பாற்பட்ட புகழ் நம்ம மனத்தால நினைக்க முடியாத வைபவம் ஹாரிய குலத்தில் பிறந்தார் சிறந்த பிறப்பு மிகுந்த படிப்பாளர் அறிவாளி ஐஸ்வர்யமா ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு சமாதனம் ததியாராதனம் அன்னதானம் ஆயிட்டு இருக்கார் இவர் வீட்டுல இருக்கிற பெரிய தங்க கதவு அதற்க தங்கமணி வெண்கல அந்த மணியை சாத்தச்சு ராத்திரி கதவு பத்து மணிக்கு முடச்சே அது போடுற சத்தம் அங்கேந்து பத்து மைல் தள்ளி இருக்கிற காஞ்சிபுரம் அதுல தேவ பெருமாள் வரதராஜ பெருமாள் கூட பெருந்தேவி தாயார் அந்த தாயாருடைய காதல போய் இந்த மணி ஓசை அப்ப அவ பெருமாளை பார்த்து கேட்கிறாளா ஆரோராத்திரி பத்து மணிக்கு கதவை சாத்தரா கதவுல பொறுத்து மணி ஓசை இவ்வளவு தூரம் கேட்கறது ரொம்ப பெரிய கதவா இருக்கும் போல் அப்ப மாளிகை எவ்வளவு பெருசிருக்கும் அப்ப அவர் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருப்பார் ரொம்ப பெரிய செல்வந்தரா இருப்பார் போல் இருக்கு செல்வத்துக்கெல்லாம் தேவதையே லட்சுமி தேவிதான் அவள் போய் வரதராஜ பெருமாள் கேட்கச்சே அவரும் கண்ணம் மலர்த்தி பிராட்சிட்டு சொல்றார் ஆமாமாம தேவி கூரத்தாழ்வான் கூரேஷன் இருக்கார் எவ்வளவு பெரிய பணக்கார தெரியுமோ என்ன அவர் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கார் பேசினத்த திருக்கட்சி நம்பிகள்ங்கிற மறுநாள் கூறத்தாழ்வான் இடத்துல சொல்றார் இத போல உம்ம பணத்தை பத்தி ரெண்டு பேரும் ரொம்ப வசத்தியா பேசியிருந்தான்னு நாம இருந்தா உடனே பெருமிதம் கொள்வோம் பெருமாளே என்னுடைய ஐஷத்தை பத்தி பேசணும்னா நான் எவ்வளவு பெரிய ஆள் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு உடனே நினைச்சுப்போம் இல்லையோ ஆனா என்ன தெரியுமா தோன்றி கூற தாவானுக்கு ஓ பெருமாள் என்ன கன்னடத்திலிருந்து விளக்க பேசுகிறான் போலும் என்ன கண்ணனு சொல்லி வச்சிருக்கிறது யார அனுகிரகிக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அவன் செல்வத்தை முதலில் பறிக்கிறேன் எப்ப பெருமாள் எங்கிட்ட செல்வம் இருக்குன்னு பேசிருக்காரோ எங்கிட்ட பக்தி இருக்குன்னு பேசிருந்தா திருப்தி ஆனா செல்வம் இருக்குன்னு போய் பெருமாள் பேசிட்டாரு எனக்கு ரொம்ப வருஷமா இருக்கு இன்னையோட இந்த செல்வத்தை துறப்போம் என்ன அனைத்தையும் தொழித்தார் ராமானுஷ் திருவடிகளே சரணம் புறப்பட்டார் இந்த மூன்று மதத்தையும் தாண்டினவர் முக்குறும்ப அருத்தவர் ஆனா அவர் என்ன கூறிக்கொள்கிறார் தெரியுமா இந்த மதத்தை அறுத்தவாழா இருக்கலாம் அதனால செருக்கு இல்லாம கூட இருக்கலாம் ஆனால் அவர்கள் தாங்கள் எவ்வளவு தாழ்ந்தவான்னு சொல்லிக்கிறா பாருங்க து என்னால இதை எப்படி ஜெயிக்க முடியும்னு தெரியலே ஹே தேவ பெருமாளே நீ தான் நம்ம ரக்ஷிக்க வேணும் குரோதாதின சமம் பிரயாமி ஒரே கோபம் வந்து விடுறது காமத்துக்கு வசப்பட்டு போயிடுறேன் எப்ப வழியில வருவேணும்னு கேள்விக்கா அப்பந்தும்டிப்புறக்கணம் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் நிறைய பணம் இருக்குன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இல்லையோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிட்டுனா தோல்ல பாரம் இறங்குறதுன்னு சொல்லுவோம் தோல்ல பாரம் ஏறிச்சும்னா அதுக்கப்புறம் நகெங்க தலையை நிமிஷம் செருக்குவது அப்ப தலையுதான் திருவள்ளுவர் அழகா தெரிவிக்கிறார் எல்லாருக்கும் நன்றாம் பணிகள் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து எல்லாருக்கும் பணிகள் நன்றாம் வினயத்தோடு இருக்கிறது பணிவோட ஒழுக்கத்தோடு இருக்கிறது தலையை நிமிந்து செருக்காமல் இருப்பது எல்லாருக்குமே நல்ல பண்பு அனைவருக்கும் வேணும் ஆனா அவர் உள்ளும் செல்வர்க்கே செல்வம் செல்வம் படைத்தவன் உள்ளானே அவனுக்கு பணிவு மிகச்சிறந்த செல்வம் நாம ஓஹோன்னு படிச்சுட்டோங்கிறதுக்காகவோ செல்வந்தாகவோ செழிக்காமல் யார் பணிவோடு இருக்கிறானோ அவனுக்கு அதுதான் செல்வம் அப்ப செல்வத்தை பார்க்க வேணுமா பணிவை பார்க்க வேண்டுமா ஆசையாருக்காரா அன்பா இருக்காரான்னு பார்க்கணுமா பட்டாசோப்பமா பணக்காரராக்காரான்னு பார்க்கணும்னா அன்ப பணவனும் பணவனும் பணிவற்பணவனும் எண்ணாயிரம் நூறு கிராமம் அந்த கிராமத்தை தாண்டி ராமானுஸ்வர் செல்ல போகிறார் அவர் யாத்திரையாக போய் கொண்டிருக்கிறார் தன் சிஷ்யர்கள் சிலரோட செல்லுகிறார் இந்த கதை நடந்தது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போ அதுக்கு முன் கிராமத்துல தங்குறார் அந்த கிராமத்துல ராமானுஸ்வருக்கு ஒரு பணக்கார சிஷ்யர் இருக்கார் ஒரு ஏழை சிஷ்யர் இருக்கார் எப்படி ஏற்பாடு ஆயிண்டிருக்கு நம்மளை எப்படி வரவேற்க போறா அப்படின்னு பாத்துக்கிறதுக்காக ரெண்டு பக்தர்களை ராமானுஷ்வர் அனுப்பி வைத்தார் ரெண்டு பேரும் மகல்ல பணக்காரன் வீட்டுக்கு போய் பார்த்தார்கள் பார்த்தா அவரோ ஓஹோன்னு ஏற்பாடு பண்ணிருக்கார் என்ன ஆங்காங்க அப்பப்படியே சோரணம் ஆவல அடியூ பூர்ண கும்பம் எல்லா இடத்துலையும் ஒரே ஜோடனே நிறைய செலவழிச்சல் போட்டுருக்கு ஆனா வந்தவாறு அவர்கிட்ட போய் ராமானுஷ்வர் வரப்பார் ஆமாமா அதற்கு இருக்க எல்லா ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா வந்தவர்களை கண்டே கொள்ளவில்லை அப்புறம் அங்க ஏழை வீட்டுக்கு போனா போனா அவர்கிட்ட ஜல்லிக்காய்ச்சிலே குண்டுமணி கூட நெல் கிடையாது யார்ட்ட யானு எடுத்து நெல்லை வாங்கிட்டு வந்து வர்ற பாகவத்த சமைக்க முடியுமா என்ன தேடத்துக்காக வெளியில போயிருக்கார் அவருடைய மனைவியோ ஆடை கூட கிழிசல் ஆடையோடு உட்கார்ந்து ஆனா எப்போது ராமானுஸ்வர் வருவார்னு காத்திருந்தார்கள் ரெண்டு செய்தியும் சேகரிச்சிருந்தா நேர பக்தர்கள் ராமானுஷ்வரத்துல போய் இப்படி அவர் உம்மனன்னா ஏற்பாடு பண்ணிருக்கார் இவரால ஒண்ணுமே ஏற்பாடு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டா ராமானுஷ்வர் பணக்கார சிஷ்யம் வீட்டு வழியே போகல போகாத நேர ஏழை சிஷன் வீட்டுக்கு பக்கத்துக்கு போனார் அங்கு போனால் உள்ள இருக்கிறவளுக்கு கண்டல் ஆடை வரத்து கூட அவளுக்கு வெட்கம் அதனால கைதட்டி காட்டினாள் ராமானுஷ்வர் தான் அணிந்து கொண்டிருந்த ஒரு சிக்கம் மேல் ஆடை எடுத்து உள்ளே விசிற அத்தை சுற்றி கொண்டு அவள் வந்தால் அவள் ராமானுஷ்வருக்கு எத்தனையோ பணிவடைகள் பண்ணினார் ஆச்சு அந்த வீட்டுல இருந்து பொறப்பும் போயிட்டார் சுவாமி அதுக்கப்புறம் தான் பணக்காரனுக்கு செய்து தெரிஞ்சு ஓ நம்ம வீட்டுக்கு வரப்போடுதல் போட்டு அங்கே ஓடி வந்து சுவாமி காலில் விழுந்தான் என்ன குற்றம் நீ எனக்காக பணத்தை செலவு ஏற்பாடு பண்ணிருக்கலாம் ஆனால் அனுப்பிவிட்ட பக்தர்களை நீ பார்க்காமல் கவனிக்காமல் போனாய் அதுக்காக நீ பணம் செலவழிக்கிறது உபசரித்தாள் தவிர பணத்துக்கு இல்லை என்ன அவனை தாண்டி அப்புறம் அவன் திருந்தி அவனும் கைஞ்சரியம் பண்ணினான்னு சரித்தம் ஆக பெரியோர்கள் நிறுத்துவிட்டால் அவர்களும் பணத்துக்கு மயங்க மாட்டா தாங்கள் பணத்தால செருத்தவும் மாட்டார்கள் படிச்சுட்டோங்கிறதுக்காக செருத்து